ஒரு கஷ்டத்தை அவரை விட்டும் அல்லாஹ் நீக்குவான் கஷ்டப்படுபவனுக்கு உதவி செய்து இலகுவை ஏற்படுத்தினால் அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உதவி செய்து இலகுவாக்குவான் ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவர் மறைத்தால் இம்மையிலும் அருமையிலும் அல்லாஹ் அவரின் குறையை மறைப்பான் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்பவனாக இருக்கும் வரை அந்த அடியானுக்கு உதவி செய்பவனாக அல்லாஹ் இருப்பான் கல்வியை தேடியவனாக ஒரு வழியில் நடந்தால் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை அல்லாஹிலே சாக்குவான் அல்லாஹுவின் வீடுகளில் ஒரு வீட்டில் அதாவது பள்ளிவாசலில் மக்கள் ஒன்று கூடி அல்லாஹுவின் வேதத்தை ஓதுகிறார்கள் தங்களுக்கிடையே அதை ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது அமைதி இறங்காமல் இருக்காது அவர்களை அல்லாஹுவின் கருணை மூடிக்கொள்ளும் வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வர் தன்னிடம் உள்ளவர்களிடம் அவர்களை புகழ்ந்து கூறுவான் ஒருவரை அவரது செயல் பிந்தச் செய்து அவரை அவரது பிறப்பு ஒன்றும் சொர்க்கத்தின் பக்கம் முன்னேற செய்து விடாது என்று நபிசல்லு அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது ஒன்பது